அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளி இலந்தேசி தலைப்பு ஆற்றல் நமக்குள்ளே நான்கு வயதில் பாதி செவிட்டுத் தன்மையுடைய பையனாக பள்ளியிலிருந்து அறிவில்லாதவன் முட்டாள் என்று வெளியேற்றப்பட்டவர் அவர்தான் ஆயிரத்தி முப்பத்தி கண்டுபிடித்த கடந்த நூற்றாண்டின் மாபெரும் விஞ்ஞானியா விளங்கிய தாமஸ் ஆல்வா எடிசன் இது அவருக்குள்ளாய் காணப்பட்ட ஆற்றலின் மூலமாய் வெளியே வந்தது ஒரு ஓவியன் வழியில பிச்சை எடுத்துக் பிச்சைக்காரனால் கவரப்பட்டான் அந்த ஓவியன் இந்த பிச்சைக்காரன் ஒரு பணக்காரனாக இருந்தால் எப்படி இருப்பான் என்ற கற்பனையில் பிச்சைக்காரன் நல்ல உடை உடுத்தி கம்பீரமான பார்வையோடு சுருக்கமில்லாத தோள்களோடு இருப்பதைப் போல படமறிந்துவிட்டு அந்த படத்தை பார்க்க பிச்சைக்காரனை அழைத்தான் படத்தை பார்த்த பிச்சைக்காரன் கேட்டான் இது நானா ஓவியன் சொன்னான் உன்னில் நான் பார்க்கும் மனிதன் இவன்தான் பிச்சைக்காரன் என்னிலே நீங்கள் இந்த மனிதனை பார்ப்பீர்களானால் நான் அந்த மனிதனாகவே மாறுவேன் என்றான் பிறகு தினமும் அந்த படத்தை பார்த்து பார்த்து அவன் தன்னை மாற்றிக்கொண்டான் பிச்சை எடுப்பதை அறவே விட்டுவிட்டான் ஒரு அந்த படத்தில் இருப்பது போலவே தோற்றமளிக்க ஆரம்பித்தான் ஆம் நம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு இருளுக்கு பின் வெளிச்சமுண்டு வாழ்க்கை அழகாக்கப்பட முடியும் நாம் புது மனிதனாக மாற முடியும் இது நமக்குள் ஆற்றலின் மூலமாய் நிச்சயம் வெளிவரும் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி